முதல் காரியம் தொழுகையை நிறைவேற்றுவது பின்னர் இல்லம் திரும்பி குர்பானி பிராணியை அறுப்பது யார் இவ்வாறு செய்கிறாரோ அவர் நமது வழிமுறைக்கு ஏற்ப நடந்துவிட்டார் யார் தொழுகைக்கு முன் அறுத்து விட்டாரோ அவர் தம் குடும்பத்தாருக்காக அவசரமாக அறுத்தவராவார் அது குர்பானியாகாது என்று கூறினார்கள் அப்போது ஒரு மனிதர் எழுந்து அல்லாஹுவின் தூதரே நான் தொழுகுக்கு முன்பே அறுத்துவிட்டேன் என்னிடம் ஒரு வயது ஆட்டை விட சிறந்த ஆறு மாத குட்டி ஒன்று இருக்கிறது அதை அறுக்கலாமா என்றார் அதற்கு நபிசுல்லாஹு அலிஹிவாசலம் அவர்கள் அதை அறுப்பீராக உமக்கு பின் மற்றவர்களுக்கு இது பொருந்தாது என்று கூறினார்கள்